தங்களுக்கு சொத்தோ குடும்பமோ இல்லாதவர்கள் உங்களில் சகோதரர்களாக உள்ளனர் உங்களில் ஒருவர் தன்னுடன் அவர்களில் இருவர் அல்லது மூவர் என பயணத்தில் சேர்த்துக் என்று கூறுவார்கள் அதன் பிறகு ஒருவர் மட்டும் பயணிக்கும் நிலையில் உள்ளவர் முறை வைத்தே பயணம் செல்வார் நான் என்னுடன் இருவர் அல்லது மூவரை சேர்த்துக் கொள்வேன் ஒவ்வொருவராக முறை ஏறிக்கொள்வோம் அபோதாவோ இரண்டு ஐந்து